प्रपन्न सर्वलोक महेश्वरं ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமக்குமே ஜா மாம் भगवान श्री कृष्णर இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகமான இந்த இருபத்தொம்பதாவது ஸ்லோகத்தில் எந்த வஸ்துவை தியானம் பண்ணணும் எந்த பொருளை ஆழ்ந்து மனசில் எண்ணணுங்கிறத சொல்கிறார் இதுக்கு முன்னால் இருபத்தெட்டு இருபத்தேழு ஸ்லோகங்கள் எல்லாம் தியானத்திற்குரிய நெறிமுறைகளை உபதேசம் பண்ணினார் அதனுடைய பலனையும் சொன்னார் இங்கே எந்த பொருளை தியானம் பண்ணணுங்கிறத குறிப்பாக சொல்கிறார் சாரம் என்னன்னு கேட்டால் அனைவருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பகவானை தியானம் பண்ணணும் அந்த பகவானை அறிந்து தியானம் பண்ணி அந்த எண்ணத்தை ஆழமான மனசில் பதிய வச்சு ஆழ்ந்த அமைதியாகிய மோட்சத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறதான் ஸ்லோகத்தினுடைய சாரம் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன் யக்ஞ தபசாம் போக்தாரம் நாம செய்யக்கூடிய யஜ்யங்கள் தவசு இதெல்லாம் அனுபவிக்கிறவர்னு அர்த்தம் அனுபவிக்கிறவர்னா எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படி கேட்டால் எல்லா உடல்களாகவும் இருக்கார் அவர் பூஜை பண்றவனுடைய உடலுக்கு ஆதாரமாகவும் பூஜைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவதைகளுக்கு ஆதாரமாகவும் அவர் இருக்கிறார் ஆக நம்ம அக்னயேஸ்வாகா சோமாயஸ்வாகா அப்படின்னு பண்ற போது இந்த அக்னி தேவன் சோமதேவனுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் தான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் பூஜை பண்ணுற நம்முடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அவர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார் இது கொஞ்சம் நுணுக்கமானது தான் அது மட்டும் அல்ல நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபத்துக்கு பலனை கொடுக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் இது உபாதி திருஷ்டியில் சொல்கிறோம் அவர் சர்வலோக மகேஸ்வரனாக இருக்கிறார் இங்கே தூய உணர்வைத்தான் சொல்கிறோம் இந்த சர்வஜனாக இருக்கக்கூடியதில் யஜ்ஞ தபசாம் போக்தாரம் சகுண பிரம்மன் அபிநிமித்தோபாதான காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இந்த இடத்துல சர்வலோக மகேஸ்வரன்னா சுத்த சைதன்யம் நிர்குண பிரம்மனை குறிக்கிறது யாரு சகுண பிரம்மமாக விளங்குகிறாரோ தேவதைகளாக காட்சி அடிக்கிறாரோ அவர் உண்மையிலேயே நிர்குணப் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார் சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோகம்னா அனைத்து உடல்களிலும் அனைத்து ஜட பொருள்களிலும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவத்தை மகா ஈஸ்வரம் இரண்ய கர்ப்பனுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமார்த்த சைதன்ய தத்துவத்தை சொல்லுகிறார் அது எங்கே இருக்குன்னு மலர்மிசை ஏகினான்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி சர்வபூத்தா நாம் அனைவருடைய சரீரத்தினுள்ளே ஹிருதயத்திலே வீற்றிருப்பவர் சுகிருதம்னா இந்த இடத்துல தூய உணர்வு எல்லோருடைய உடல்களிலும் எல்லோருடைய உள்ளங்களிலும் உணர்வாக வீற்றிருப்பவர் இருக்கின்றவர் சுகிருதம்னு சொன்னால் நண்பன் அர்த்தம் சாதாரணமாக நல்ல உள்ளம் படைத்தவன் அர்த்தம் இந்த இடத்துல உணர்வு வடிவ ஹயத்தில் நன்கு நிலை பெற்றிருப்பவர்னு அர்த்தம் உள்ளத்தில் நன்கு வெளிப்படுபவர் உள்ளமே அந்த உணர்வால் தான் புலப்படுகிறது அப்பேற்பட்ட மெய்ப்பொருளை அந்த மெய்ப்பொருள் யாருனா மாம் என்னைங்கிறார் என்னைங்கிறது இந்த இடத்துல லட்சியார்த்தமா எடுத்துக்கணும் என்னை நீ நான்கிற வேற்றுமையற்ற மெய்ப்பொருள் ஆகிய என்னை அப்படின்னு இறைவனாகவும் இறைவனுக்கு மேலான தூய உணர்வாகவும் அனைவருடைய உள்ளத்திலே வெளிப்படுகின்ற தூய உணர்வாகவும் இருக்கின்ற எண்ணெய் அறிந்து இதெல்லாம் ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் போக போகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமா அதுக்கு பிறகு பதிமூணாவது அத்தியாயத்தில் தான் க்ஷேத்ரஜன் சாப்பி மாம்பித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதாங்கிற ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்மையிலேயே ஒன்றுங்கிற கருத்தை புரிய வைக்கப் போகிறார் உணர்த்த போகிறார் ஆக இந்த உண்மையை அறிந்து தியானித்துன்னு நம்ம சேர்த்துக்கணும் உண்மையை அறிந்து அறிந்து தியானம் பண்ணணும் சும்மா தியானம் பண்ணால் ஒன்றும் விளங்காது ஆக அறிவு தியானம் செய்து சாந்திம் ரிச்சதி முக்தியை அடைகிறான் மோட்சத்தை உணர்கிறான் இங்கேயே இப்பொழுதே இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மோக்ஷத்தை உணர்கிறான் அப்படிங்கிறது கருத்து இந்த ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது கடைசியாக இந்த மூணு ஸ்லோகம் தியான யோகத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது ஆக இந்த அத்தியாயம் என்ன சொல்லியிருக்குன்னா கர்மயோகத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறது ஏன்னா பக்குவம் இல்லாமல் சன்னியாசம் பண்ணுறதை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததுன்னு பகவான் பேசினார் ஆனாலும் முக்கியமான சந்யாசம் வந்து கர்ம யோகத்தை காட்டிலும் கருத்தையும் சொன்னார் யோக யுக்தோ முனி பிரம்ம நச்சிரேணாதிக்சி கருத்து மூலம் முக்கிய சந்நியாசம் அதாவது பக்குவம் இல்லாத சந்நியாசத்தை பக்குவமுடைய சந்நியாசம் வந்து கர்ம யோகத்தை காட்டிலும் உயர்ந்தது சொல்லப்பட்டிருக்கு மன தூய்மை இருக்கிறவனுக்கு அது சித்திக்கும் அது மாத்திரம் இல்லை அவனுக்குத்தான் இந்த மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோத வேகங்கள் இந்த விருப்பு விருப்பு வேகங்களை தாங்கக்கூடிய சக்தி உடையவனாகவும் அவன் மன அடக்கம் புலனடக்கம் இவைகளெல்லாம் உடையவனாக இருந்து கொண்டு அந்த மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கிற சொல்லுக்கான மெய்ப்பொருளை நன்கு அறிந்து இந்த ஞான யோகத்தினால் அறிஞ்சு அவனுக்கு தியானம் பண்ணி மோக்ம் சித்திக்கும் இந்த அத்தியாயத்தினுடைய சாரபூதமான விஷயம் என்பதை சொல்லி இந்த அத்தியாயத்தை இந்த அத்தியாயத்தினுடைய பூர்த்தி வாக்கியத்தை சொல்லி பூர்த்தி பண்றேன் சொல்றேன் ஓம் திரீமத் பகவத் கீதாசு யோக ஷாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனே சந்யாசோகோ நாம பஞ்சமோ ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ இந்த பகவத்கீதா சாஸ்திரத்துல உபனிஷத்துக்களுடைய சாரபூதமான விஷயங்களை உபதேசிக்கிற இந்த சாஸ்திரத்துல பிரம்ம வித்யாகவும் மனசை வழிமுறைகளையும் உபதேசிக்கின்ற இந்த சாஸ்திரமானது ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனர்களுடைய அருள் உரையாடல் வடிவமாக இருக்கக்கூடியது அதில் இந்த சன்னியாச யோகங்கிற அஞ்சாவது அத்தியாயம் இதோட பூர்த்தியாகிறது நிறைவு பெறுகிறது இதை நாம் ஸ்ரீகிருஷ்ணர் பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணி இந்த அத்தியாய கருத்துக்களை திரும்ப திரும்ப ஆழமாக சிந்தித்து இந்த வாழ்க்கை இந்த மனித பிறவியினுடைய முழுமையான பயணம் அடையறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்